தேவருடைய மகிமை உண்டாவதாக ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறக்காது ஒன்றும் உலகத்தை ஜெயிக்காது என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது பரிசுத்த நாமத்திற்கு மயி உண்டாவதாக தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று வேதன் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு மாதிரியை காண்பித்து வைத்திருக்கின்றார் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கின்றபடியினால் ஆண்டவரை நான் தோத்திருக்கின்றேன் தேவனுக்கு மலிமை உண்டாவதாக அருமையானவர்களே உலகத்தை ஜெயிக்கிறது என்றால் நமது ஆண்டவராய் இந்த உலகத்தில் அவர் பிதாவின் சுத்தம் செய்யும்படியாக அவர் மாம்சத்தில் வாலிப வயதில் அவர் மாம்சத்தில் இருந்த அந்த காலத்தில் அதாவது உலகம் அவரை நெருக்கி வந்தது என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராய் தேவன் நாற்பது நாட்கள் உபவாசம் அந்த நாளிலே சாத்தான் உலகத்தை அவருக்கு காண்பித்தான் என்று நாம் காணுகின்றோம் உலகத்தை காண்பித்து இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனபடியால் எண்ணெய் நீர் பணிந்து கொள்ளும் அப்பொழுது இவைகள் உமக்கு நான் கொடுப்பேன் என்று அதாவது சாத்தான் ஆண்டவராகிய தேவனிடத்திலே சொன்னான் என்று மத்திய நான்காம் அதிகாரம் எட்டு டு வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் அங்கே நாம் இவைகளை கண்டறியலாம் ஆண்டவராகிய தேவன் அவைகளை ஜெயித்தார் என்று நாம் காணுகின்றோம் பிள்ளைகள் உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் உலகம் என்கிறவைகள் நம்முடைய ஆன்மீகத்தை நஷ்டப்படுத்தும்படியாக நமக்காக தேவன் வைத்திருக்கிறபடி அவர்களை தடைய மனதை உலகத்துக்கு நேராக உலக ஆசைக்கு நேராக உலகாக உலக ஆடம்பரங்களுக்கு நேராக உலகத்தினுடைய எல்லா சிற்றின்பங்களை காண்பித்து நம்மை மயக்குவான் தேவாவை பெற்றுக் கொண்ட தேவைய வீழ்ச்சி அடைந்துவிட்டார்கள் உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனார் என்று சொன்னார் என்று ஐக்கியத்தை விட்டு பிரிப்பது விட்டு பிடிப்பது தேவனுடைய அன்பை விட்டு பிடிப்பது என்ன தெரியுமா உலகம் உலகம் என்றால் உலகத்தில் அநேக தீமைகள் நிறைந்திருக்கிறது நாம் காணுகின்றோம் பெரும்பகுதி மக்கள் உலகத்துக்குள்ளதான் இருக்கிறார்கள் ஆறாவது தான் தேவனுக்கு ஏற்கிறார்கள் ஒரே வாழ்க்கை முழுவதும் உலகத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறது என்பதை நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவைய வார்த்தை சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் தேவனுடைய ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் பின்னாலே பார்க்க போகிறோம் ஆண்டோட பரிசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனை ஆராதிக்கிற மக்களும் அதாவது உலகத்தை ஜெயிக்காதவர்கள் உலகத்துக்குள்ளேயே வாழ்க்கை வைத்திருக்கிறவர்கள் அமர மாட்டார்கள் நமக்கு ஆலோசனை அறவப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் எட்டு டு பத்து வரைக்குள்ளே ஒருவர் உயர்ந்த உயர்ந்த என்னைந்து தேவகுமாரியிட உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகவியங்களையும் அதில் உள்ள மகிமைகள் எல்லாம் காண்பித்தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது தேவனுக்கு விரோதமாய் ஆனாரோ அன்று முதற்கொண்டு உலகத்தினுடைய சாத்தானுடைய கருத்தில் போய்விட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது இன்னும் பறிக்கப்படவில்லை பறிக்கப்படக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டு வருகின்றது அதபடியினால் அவன் இயேசு சுவாமியின் இடத்திலே சொல்லுகின்றார் இவைகள் எல்லாம் இதில் மகிமைகள் எல்லாம் அனைத்தும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஒருவர் என்னை பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் இன்று சிலர் இன்றுகிறார்கள் தேவனை கும்பிடாதவர்களும் ஐஸ்வரியவான்களா இருக்கிறார்கள் உலகத்திலே பெரிய சபத்துடையவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா சாத்தான் கொடுப்பான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் கொடுப்பான் ஆனால் என்ன கிடைக்காது தெரியுமா அதாவது மறுமையிலே ஜெயம்பற்றவர்களுக்குரிய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது அந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் நாம் இன்று பாடுபடுகின்றோம் தேவனுக்கு மைமி உண்டாவதாக வாசிக்க மகிமை உண்டதாக உலகத்தினுடைய மகிமை இவர்களெல்லாம் இடத்திலே சத்து கொண்டு வந்தார் என்ன சொன்னார் அப்பால போன்ற அவரை விரட்டிவிட்டு தேவநாய் கற்ற ஒருவர் அவரை பணிந்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது எப்பொழுது தெரியுமோ அவர் பசியா இருக்கிற நேரத்தில் நாற்பது நாள் சாப்பிடவில்லை இப்பொழுது நாற்பதாவது நாள் அவன் வந்து இதெல்லாம் காண்பிக்கிறான் சொல்லுகிறான் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு தேவைக்குரிய நேரத்தில் சாப்பாடு ஆட்களை அனுப்புவான் அந்த ஐக்கியத்தை விட்டுவிடு அந்த வழியை விட்டுவிடு இந்த ஜீவி தனி மாற்றிக் குரல் நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கின்றேன் அல்ல உனக்கு நான் இன்னும் வசதி தருகிறேன் அருமையாக வாழலாமே ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் காண்பித்து சத்துரு வருவார் அந்த நேரத்தில் அதில் தோல்வி அடைந்தால் அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகின்றது அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று நாம் காணுகின்றோம் தோல்வி அடைந்தவர்கள் இன்று பிள்ளைகளுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது எல்லா பிள்ளைகளும் படித்த பிள்ளைகளுக்கும் ரிசல்ட் வருகிறது ரிசல்ட் பார்த்துவிட்டு அநேகர் ஓடி வந்து மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள் ஜெவமடைகிறார்கள் காணப்படுகிறார்கள் ஒரு சிலர் வந்து அங்கங்கு ஒழிக்கிறது நாம் காணுகின்றோம் தேவளுக்கு மகிமை உண்டாவதாக சில பையனை ஒழித்து தாப்பனார் கூட்டிட்டு கொண்டு வருகிறார் அவன் தூண் பக்கத்தில் ஒழிக்கிறார் தேவளுக்கு மகிமை உண்டாக வாழ்க்கையில தோல்வி அடைந்தபடியால் ஒழிக்கிறார்கள் அதே ஒண்ணமாகத்தான் அதற்குரிய வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அதாவது உலகத்தில் அவர்கள் விழுந்து போய்விட்டால் அகப்பட்டு தோல்வி அடைந்து விட்டால் அப்படித்தான் ஆகும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அநேகர் தேவ சவத்தோடு ஓடுவதற்கும் அநேகர் தேவ சமூகத்தில் பின்னாலே போவதற்கும் அநேகர் தேவாராதனைக்கு மனமற்றம் இருப்பதுடைய காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்குள்ளே உலகம் போராடுகின்றது உலகம் வெளிப்படையாக வீழ்ச்சி தெரியாது உலகம் ஜபதி இருக்காது ஆலயத்தில் சாட்சி இருக்காது உற்சாகமாக இருக்க மாட்டார் கொடிய நேரங்களை போய் கண்காட்சியை பார்க்கலாமா யாரோடு பேசிக் கொண்டிருக்கலாமா இப்படிப்பட்ட ஊர் சுத்தலாமா என்கிற அநேகருக்கு வரும் ஒரு மனிதன் முழுமையாக சொல்லுகிறது இந்த உலகம் அன்றவராக இடத்திலே சாத்தானால் கொண்டு வரப்பட்டது அன்றவராக தேவன் அவைகளை ஜெயித்தார் நான் உலகத்தை ஜெயித்து நீங்களும் ஜெயிப்பீர்கள் அவரை ஒன்றும் மேற்கொள்ளவில்லை கல்லறையும் அவரை அடைத்து வைக்கவில்லை தேவனுக்கு மருமை உண்டாவதாக இன்று அவருடைய கல்லறை திறந்து இருக்கிறது ஜெயம் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிப்பட்ட தகப்பலாலே மறுபடியும் இருக்கின்றார் ஜெயிக்க வேண்டும் என்று அண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கை சொல்கின்றபடுகிறார் அண்டவரை நான் தேவனுக்கு மருமையை பொதுவான நிறுவத்தில் எழுதும் முதலாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்தில் அவர் சொல்லும் போது அவர் இவ்விதமாக சொல்லுகிறார் சுத்தூய்மையான பக்தி என்று சொல்லும் போது என்று அவர் சொல்லுகின்றார் உலகத்தால் கரைவிடாது உலகத்திலே நான் வாழலாம் உலகத்தில்தான் நான் வாழ வேண்டும் ஆனால் உலகத்தால் கரைபடக்கூடாதான் உலகத்திலே மனிதனுடைய ஆத்தமாவை கரைபடுத்துவதற்கு எத்தனையோ வகையான சூழ்நிலைகள் இருக்கிறது இன்று வீதியிலே ரோட்டில் நடந்தால் நாம் பார்க்க முடியாது காட்சிகள் பார்க்கிற காட்சிகள் அசுத்தம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் அசுத்தம் ஒரு பத்திரிகை எடுத்து உலகை பார்க்கலாம் என்றால் அங்கேயும் அசுத்தம் எல்லாத்தையும் கரைப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் நிறைந்திருக்கிறது அருமையான இவர்களால் விட காப்பது ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை அதுவே தேவதற்கு முன்பாக சுத்தமான பக்தி மாசு சுத்தமான பக்தி என்று யாக்கோபத்தினுடைய நிறுவனத்தில் எழுதுகிறார் அப்பாசனவை முதலாம் நிறுவனம் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போ சிலன் எழுதும் போது இரண்டாவது காலம் பதினொன்று டு பதினேழு வரைக்குள்ள வாசிக்கின்ற உரையிலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் உலகத்தில் உள்ளவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று அவர் சொல்லுகின்றார் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் உலகத்திலும் உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் பிதாவுக்கு பிரியமில்லாத அவன் அன்பு கூறுகிறபடி பிலாவுக்கு பிரியமானவர்களை நேசிக்கின்றபடியினால் தேவ அன்பு அவர்களிலே குறையும் என்று அங்கே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் எவன் அன்பு கூறுகிறாரோ அவர்களிடத்திலே கர்த்தர் வருத்தப்படுவார் அவர்களிலே தேவன் பிலாவாகிய தேவன் அன்பு கூற மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து வாசிப்போம் கண்களின் பெருமையுமாக செய்கிறவனோட சுத்தத்தின் செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் அவனே ஜெயம் வருவான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் யார் வந்து கூறுகின்றார்களோ மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை கண்களினுடைய பிசாசனால் உண்டானவர்களாக இருக்கிறது இதிலே ஒரு மனிதன் விருப்பம் கொள்வார் ஆனால் அவன் தோல்வி அடைந்தவன் அது அனுபவ ரீதியாக அனுபவிக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் தேவனுக்கு மலிமை உண்டாவதாக தேவனில் அன்பு கூர்ந்து தேவனை நேசித்து சிநேகித்து வாழ்கின்றவர்கள் அவர்கள் தேவனியோடு இருக்க விரும்புவார்கள் அதிலே குறைபட்டவுடனே அவருடைய விருப்பங்களும் விழுப்புகளும் வேறு பக்கமாக திரும்புகின்றது தோல்வியடைகின்றார்கள் உலகத்தை ஜெயிக்கிறார் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில வார்த்தைகளை இப்பொழுது பார்க்க போகிறோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நீதிமன்றில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறார் செய்த யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் நாம் ஜெயம் தருவதற்கு நமக்கு ஆலோசனை தேவை என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆலோசனைக்காரர்கள் தேவை ஆலோசனை தேவை யார் யார் ஆலோசனை விரும்புகின்றார்களோ அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ ஆலோசனை கொடுக்கின்ற நேரத்தில் அவர்களை கவனமாய் கேட்கின்றார்களோ ஆலோசனை வேண்டும் என்று ஒவ்வொரு காரியங்களையும் ஆலோசனை கேட்டு கேட்டு கேட்டு செய்கின்றார்களோ அவர்கள் ஜெயம் பெறுவார்கள் என்று வேணும் சொல்லுகிறது தேவ இல்லாமல் செய்து அநேகர் வாழ்க்கையிலே தோல்வியடைந்திருக்கிறது நாம் காணுகின்றோம் ஆன்மீக பிரகாரமாக இருந்தாலும் சரி சரிய பிரகாரமாக அவர்கள் செய்கிற காரியமா இருந்தாலும் சரி எவர்களை செய்தார்களோ அதிலே மனிதர்கள் தோல்வி அடைகிறார்கள் என்களை நாம் காண்கின்றோம் வைத்திருக்கின்ற உண்டானால் ஜெயம் கிடைக்கும் உலகத்தின் மேல் உலக வாழ்க்கையின் மேல் ஒரு மனிதன் ஜெயம் பெறுவதற்கு அவனுக்கு ஆலோசனை தேவை என்று வேகம் சொல்லுகிறது நீதிமன்ற பதினொன்று பதினான்கு நான் வாசிக்கின்ற நேரத்தில் பாருங்கள் ஆலோசனை ஜங்கள் விழுந்து போவார்கள் என்றும் அவர் சொல்லுகின்றார் ஆலோசனை விழுந்து போவார்கள் மகிமை உண்டாவதாக ஆலோசனை எங்கே இல்லையோ ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஒரு மனிதன் ஒன்றை செய்யப் போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அநேக காரியங்களில் நம்முடைய மக்களுக்கு நாம் ஆலோசனை கொடுக்கின்றோம் இவர்கள் தெரியாமல் பிறருடையை கேட்டு இப்படி செய்தால் இப்படி ஆகிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அதிலே அனுபவப்பட்டவர்களும் தேவ அணுக்ககம் பெற்றவர்களும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அதில் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் எனக்கு தேவ ஆலோசனை இருக்கும் போது நாம் லெகுவாக தெய்வீக பாதையை முன்னேறி தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும் மோசலை ஆதிக்குரிய மனிதன் அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திய ஒரு தேவனுடைய புருஷர் அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது என்று நான் அவர் அதாவது எதிர்த்து ஜனங்களை வரவழைத்து வந்த பிறகு ஜங்கள் மத்தியில் இருக்கின்றக்குகள் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள் இவர்களை நியாயந்திருப்பதற்காக ஜனங்களை வரவழைத்து விட்டிருக்கிறார் கிழுவிலே நிற்கிறார்கள் கிலோமீட்டர் தூரத்திற்கு காலையில் இருந்து மாலை வரைக்கும் அவர்கள் வெயிலில் நின்று கஷ்டப்படுகிறார்கள் இவர் ஒவ்வொருவரையாக விசாரித்துக் கொண்டே வருகின்றார் அவருடைய வந்து நான் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன் அந்த பிரகாரம் செய்யும் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கும் நீர் இந்த இந்த வேலை சரியாக செய்ய முடியும் என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனை அவர் கேட்டார் என்று நாம் இங்கே யாத்திராக புத்தகத்தில் இவ்விதமாக நான் வாசிக்கிறோம் யாத்திராகமா பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் சில ஒருவர் வாசிக்கலாம் தேவனும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடத்த வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையில் உள்ளவர்களும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களின் நியாயம் சாதித்து பெரிய காரியங்கள் யாவையும் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் மூளை கூட இந்த பாரத்தை சுமந்தாலும்கு இருக்கும் ம் செய்வதும் இப்படிவனுமக்கு கடலையிடுவதும்ண்டால் உமாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய்ப்பை சேரலாம் என்றான் மோசே தன் மாமன் கே சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் சொன்னபடியே சொல் கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் உமக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன் அதுபடி நீர் செய்யும் அப்படி ஜனங்களுக்கும் உமக்கும் லெகுவாக இருக்கும் என்று அவர் சொன்ன ஆலோசனை அவர் கேட்டு அப்படியே செய்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையானவர்களே நாம் கல்யூமான்களாக இருக்கலாம் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம் உலக பிரகாரமாக பெரிய அந்தஸ்தர் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அநேகருக்கு இருக்கலாம் ஆனால் நமக்கும் ஆலோசனை தேவை என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நமக்கும் ஆலோசனை தேவை அப்படி நாம் செய்யும் போது பெரிய காரியங்களையும் லெகுவாக நாம் செய்து முடித்துவிடலாம் என்று இங்கே வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒருவர் பெரியவர் ஒரு வழியாக நடந்து போன அவர் நடந்து ஒரு கூட்டம் ஒரு ச தேங்காய கட்டி மாத்தி சுமந்து கொண்டே போயிருக்கிறார்கள் கடைசியில ஒருவரும் சுமக்க முடியாதபடி வழியில போட்டுக் கொண்டு எல்லாரும் சுத்தி பார்த்து கொண்டு அந்த பெரியவர் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டபோது இந்த மூட்டையை தேங்காய் வாங்குற ஒரு அறுபது தேங்காய் இருக்கிறது இதை மாற்றி மாற்றி சுமந்தோம் எங்களால் சுமக்க முடியவில்லை கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே நின்றவர்கள் எழுபது பேர் இருந்த தேங்காய் அறுபது தேவனுக்கு ஐந்து உண்டாம் அறுபது தேங்காயும் ஒரே மூட்டைகளை கட்டினார்கள் ஒரே மூட்டைகளை கட்டி மாற்றி மாற்றி சுமந்தபடினால் கொஞ்ச தூரம் கூட சுமக்க முடியவில்லை எல்லாரும் கலைத்து போய்விட்டார்கள் அவர் சொன்னார் தேங்காய் கிடை தட்டங்கள் எல்லார் கீழே தட்டிப்பட ஆளுக்கோர் தேங்காய் கையில எடுங்கள் என்று சொன்னார் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்தால் தேங்காய் ஒரு தேங்காய் தான் அடித்து விரட்டினார் சிறிய காரியத்தை பெரிய பாரமாக சுமந்து அதுல விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள் அதுக்கு ஆலோசனைக்காரர்கள் தேவை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு தேங்காயை கையில் வைத்துக் கொண்டு பிரயாணம் செய்வது எப்படி அவ்வளவுங்களையும் ஒன்றாக கட்டி தலையில் சுமந்து முடியாமல் அங்கேயே போட்டுக் கொண்டிருப்பது இதே ஒன்று நம்ம குடும்ப வாழ்க்கையில் உண்டான பாரமா இருந்தாலும் சரி நம்முடைய ஆதிக்குடி நிறுத்தி வருகிற பிரச்சனைகளாயிருந்தாலும் சரி அவர்களை தீர்த்துக் நமக்கு ஆலோசனை வேண்டும் ஆலோசனை கொடுக்கும் அதை மதித்து அதை வேண்டும் என்று இங்கே தேவையுடைய தெருவசதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மலிமையுண்டாவதாக தன்னுடைய மாமன் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே கேட்டார் நான் இவ்வளவு உரிய மனிதன் நான் எகிப்து இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து இத்தனை லட்சம் மக்களை வழிநடத்திக் கொண்டு வந்த மனிதனாக எனக்கு நீர் ஆலோசனை சொல்லவா என்று அவர் சொல்லவில்லை அவருக்கும் ஆலோசனை தேவைப்பட்டது கிராமத்திற்கு பயமை உண்டாவதாக இந்த ஆலோசனையின்படி அவர் செய்தபடியினால் ஜனங்களை சரியாக வழி என்று நாம் வேதத்திலே காணுகிறோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தை நடத்துகிற நிலமாயிருந்தாலும் சரி நாம் ஒரு அதாவது கூட்டத்திற்கு ஒரு சூப்பரேசராக ஒரு லீடராக கல்லுபடியில் நாம் ஒரு லட்சராக எப்படியோ நாம் படிபுரியலாம் நமக்கு ஆலோசனை தேவை அந்த ஆலோசனை தேவ மனிதர்கள் மூலமாக இல்ல நமக்கு நேரடியாக தேவன் மூலமாக அல்ல வேதத்தை வாசிக்கும் போது வேத வாக்கியங்களின் மூலமாக நமக்கு தேவன் ஆலோசனை தர வேண்டும் என்று வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் சொல்லும் போது போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவனுடைய பரிசுத்தாலத்திற்கு மைமுறை உண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் சொன்னார் சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகின்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நமக்கு ஆலோசனை தேவை அனுமதியே இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று போதும் சொல்லுகின்றது நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றே முள்ளங்கண்ணா விளை என்ற அங்கே ஒரு சீப் பாஸ்டரோடு பண்ற போது அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் அவரை சந்தித்து அவருக்கு தேவ சத்தியத்தை சொல்லும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் கற்று கொண்ட சத்தியத்துக்கு மாறாக ஆலோசனை வேண்டாம் என்று சொன்னார் அறுபடியால் இவர்கள் வாழ்க்கையில ஜெயம் பெற மாட்டார்கள் எனக்கு அறிவுண்டு தரவே உண்டு வேத அறிவு உண்டு எனக்கு யாரும் ஆலோசனை தர வேண்டாம் என்று யார் எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் என்று நாம் காடுகிறோம் இந்த நாட்களிலே நாம் ஜெயம்பக்கவர்களுக்குரிய தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான நன்மையை சோகரிக்கும்படியாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்திலே நாம் தோல்வியடையாமல் இருப்பதற்கு நமக்கு நல்ல ஆலோசனை தேவை நமக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனை நாம் மதித்து அந்த நாம் நடக்க வேண்டும் அப்படி நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறேன் நம்ம ஆதியாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது அண்டவராகி தேவர் ஈஷாக்கு நிலத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க உன் தனப்பனாகிய ஆதரவாம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்த நான் உண்மையும் உன்னுடைய சந்ததிகளையும் இவ்வளவு ஆசீர்வதிப்பேன் நான் உன் தந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் தந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் தந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் மருமை உண்டாவதாக ஞாபரகம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நான் சொல்ல யாவற்றையும் அவன் செய்தபடியினால் என்னுடைய தகப்பனுக்கு நான் அருளிய வாக்கின்படி உன்னையும் உன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் அந்த ஆசீர்வாதத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்கும் இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார் என்று நான் காணுகின்றோம் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் அருமையார் ஞானஸ்தானம் பெற்றால் தான் மறுமறவி மறுபடி பிறக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அந்த ஆலோசனை நாம் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் நாமும் நம்முடைய சொந்ததிடம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் மறுமையில நாம் ஜெயம்பகத்தவர்களுக்கு இடத்தை நாம் அடைய மாட்டோம் என்பது உண்மை தேவருக்கு மகிமை உண்டாவதாக நான் இந்த படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும் போது இதனால் ஒரு ஆண்டிலே தோல்வி அடைந்து தோல்வி அடைந்தபடியால் நம்மை காணும்போது மிக்கப்பட்டு ஒழிக்கின்றார்கள் அப்படின்னா அந்த ஆழ்வுக்குரிய ஜீவியத்தில் அதாவது சரியா இல்லாதவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் மறுமையிலே என்ன செய்வார்கள் ஆண்டவர் வரும்போது அல்லது ஆண்டோருடைய எங்கே எடுப்பார்கள் என்பதை பற்றி நான் ரொம்ப சிந்திக்கிற்கு மயிண்டதாக ஆடப்படுகிறதால் அண்டவராகிய தேவனுடைய சொல்லுகிறது ஆலோசனை அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று கத்தட வார்த்தை சொல்லுகின்றபடியதால் அண்டவரை நான் சோசனிக்கிறேன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் முப்பது வசனங்களை நான் வாசிக்கின்ற போது தேவன் பிதாவாகிய தேவன் ஓகான் ஸ்தானகனை பூமியிலே அனுப்பினார் குபாரணாக கிறிஸ்துக்கு வழியை செம்மை பண்ணும்படியாக ஜனங்களை அதாவது தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக அவர்களை அனுப்பினார் என்று நாம் காணுகிறோம் வந்தி யோதியாதேசம் எருசலர் சுற்றுப்புறத்தார் எல்லா இடங்களிலேயும் அந்த நர்சிங்கி அவர் அறிவித்தார் அறிவித்த அநேகர் அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த மறுபடி பிறக்கிற ரட்சிப்பை பெற்றுக் தள்ளி போட்ட என்று இங்கே சொல்லுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரன் முதலான சதவீத ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை விட்டார்கள் ஆலோசனை கேட்டவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை விட்டார்கள் பரிசேரும் நியாயசாசிகளுவோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டிட்டு தங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை அவர்கள் தள்ளி போட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் தேவாலோசனை யாருக்கு இல்லையோ தேவாலோசனை யார் கேட்டும் அவர்களை கை நடக்கவில்லையோ அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி என்று இறைவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களுடைய பரிசு பிராபத்திற்கு பயமே உண்டாவதாக அருமையான தேவ ஆலோசனை கத்திரா எசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் தேவ ஆலோசனை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய ஆலோசனை கீழ் சமி கொடுக்க மாட்டோம் அவைகளை எங்களுக்கு வேண்டாம் அவைகளை கை கொள்ள மாட்டோம் என்று யார் எதிர்த்து இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கே கேடு உண்டாக்கிக் கொள்கிறார்கள் தேவ ஆலோசனை தள்ளி போடுகின்றார்கள் அதுபடிதான் அவர்கள் உலகத்தை ஜெயிக்க மாட்டார்கள் வேதத்தில் காணுகிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒரு மணிகள் ஞானஸ்தான பர்சுத்தாதி என்கிறவைகளின் மூலமாக மறுபடியும் பிறக்கிறான் என்று வேதத்திலே நாம் அறிந்திருக்கின்றோம் அதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன் தேவன் அந்த நல்ல கிருபை நமக்கு தந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட நிலை அடைந்திருக்கிற நாமும் நமக்கு தேவாலோசனை கொடுக்கப்படும் போது அவைகளை கேட்டு அந்த ஆலோசனைபடி விட வேண்டியவைகளை விடவும் கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொண்டு நாம் மேலானவைகளை பெற்றுக் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அன்றி அதாவது தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நின்றவர்கள் நம்முடைய மனதில் அவைகளை எதிர்க்காதபடி நாம் விதமாய் நடக்க வேண்டும் சொல்லு மைமைசுரம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கின்ற வேலையில் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கப்போகிற கடைசி நேரத்தில் மறுபடியும் பிறந்த மீட்கப்பட்ட தேவனுடைய அவர் இவ்விதமாக சொல்லுகின்றதை நாம் இங்கே காணுகின்றோம் தை கேட்டவர்களா உங்களுக்குள்ளே குறித்து கத்தை பார்க்கிறேன் முடிய போகின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றையும் நான் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியே எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நீங்க நான் சுத்தமாக இருக்கிறேன் உங்களை மகிமை உண்டாவதாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் அரைத்து வைக்கவில்லை எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டபடியினால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் காணப்படுகின்றேன் என்று அவருடைய ஓட்டத்தை முடிக்கப் போகிற நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது நாம் இங்கே காண்கிறோம் பிள்ளைகளை கூடி வருகிற திருச்சபைக்கு உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் தரப்படுகிறது அது சில வகைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் சில அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய மனிதனுடைய கடமை என்ன என்றால் தேவனால் அவர்கள் கற்றிருக்கிறவர்களையும் தேவனால் அவர்கள் பெற்றிருக்கிறவர்களையும் சபைக்கு அறிவிக்க அவர்கள் கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆனப்படியால் அவர்களை அறிவிக்கின்றார்கள் அந்த ஆலோசனை கேட்கின்றவர்கள் அவர்களை போல மாறிவிடுகின்றார்கள் தேவருடைய மனிதனுடைய நோக்கம் என்ன என்றால் அப்போ சில எப்பவும் சொல்லுகிறார் உங்களுக்கு அதாவது கிறிஸ்துவ கற்புள்ள கண்ணீரிகளாக மனவாட்டிகளாக நிறுத்தும்படியாக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் என்றால் உங்களை போடினவர்களாக உங்களை ஜெயம்பற்றவர்களாக மீட்கப்பட்டு திருச்சொலுடைய வர வேண்டும் என்று அந்த ஆவலுடன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கின்றார்கள் உங்களை கண்டிக்கவும் எச்சரிக்கவும் உங்களுக்கு நடந்து கொள்கிற ஒரு பிள்ளை தவறு செய்துவிட்டு வந்துவிட்டான் என்றால் ஒரு பையனை அழித்து விட்டு வந்துவிட்டான் ஒரு பொருளை திருடி விட்டு வந்து என்றால் இந்த தாயோ தலப்பனோ அரவணைத்து அவனுடைய குற்றத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனை விட்டுவிட்டார்கள் என்றால் குற்றவாளி ஆகி தண்டிக்கப்பட்டு விடுவார் அடித்து எச்சரித்து எளிமையாளப்படி செய்யாது என்று இதனுடைய வருத்தத்தையும் தன்னுடைய கோபத்தையும் அன்றத்திலே காண்பிக்க ஆரம்பித்தால் இவை செய்யக்கூடாது இதனுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காது நம்மை நல்லவனாக நல்லவனாக நம்மளை உயர்ந்தவர்களாக நல்ல ஸ்டேஜில் வைக்க வேண்டும் பெற்றோர்கள் விரும்பி நம்மை கண்டிக்கின்றார்கள் நம்மை நடத்துகின்றார்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை மதிப்பார்கள் என்று பெற்றோருடைய ஆலோசனைகளையோ ஆசிரியருடைய ஆலோசனைகளையோ பெரியவர்களுடைய ஆலோசனைகளையோ அவர்கள் நடத்துகிற ஊழியர்களுடைய ஆலோசனைகளோ அவமதிக்கிற கூட்டம் உலகத்தில் பெருகி இருக்கின்றது வேவனைக்கு மகிமை உண்டாகுவதாக அந்த காலத்திலே வாத்தியார் என்று சொன்னால் நாங்கள் படிக்கிற காலத்திலாம் அதாவது ஏதாவது பண்டிகை ஏதாவது முக்கியமான ஆள் வந்தால் வீட்டில் உள்ள நல்ல பதார்த்தங்கள் அவர்களுக்கு தனியாக செய்து அந்த வாத்தியாரி கொண்டு கொடுத்து அவருடைய காலை தொட்டுக் கொண்டு மரியாதை சொல்லி வரும்படியாக பெற்றோர்கள் அனுப்புவார்கள் நாங்கள் படிக்கிற காலத்திலல்லாம் அப்படித்தான் இருந்தது வேவனுக்கு மனிமை உண்டாவதாக அப்படி செய்து அவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய ஆலோசனையும் படி அவர்கள் பெரிய மனிதர்களாக ஆக வேண்டும் கோவில் என்று சொல்லும் போது பெற்றவர்களாலும் ஆசிரியர்களாலும் போபவர்களாலும் பெரிய மனிதர்களாலும் நமக்கு ஆலோசனை வர இருக்கின்றது அந்த ஆலோசனை யார் கேட்டு நடக்கின்றார்களோ வாழ்க்கையில தோல்வி அடையாமல் அவர்கள் மேல்முறை அடைகிறார்கள் அந்த ஆலோசனை அவமதிக்கிறவர்கள் ஆலோசனை தள்ளிப்படுகிறவர்கள் தங்களுக்கே கேடு உண்டாக்கி கொள்கிறார்கள் ஒரு நாடிலேயே குட்டை மணி அல்லது மாடு நினைக்கும் அல்லது கூலி வேலை செய்யும் போதுதான் பெற்றோர்களை நினைப்பார்கள் தங்களுக்கு அருமையாக பெரியவர்களை நினைப்பார்கள் நம்மை அருமையாக வைப்பதற்காக நம்ம கண்டித்தார்கள் நமக்கு ஆலோசனை தந்தார்கள் அந்த ஆலோசனை நமக்கு கசப்பாக இருந்தது அந்த ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது இன்று நாம் அவருடைய ஆலோசனை கேட்காதனால் இவருடைய கேளாங்களை கீழே நிலைக்கு வந்துவிட்டோமே என்று அப்பொழுதான் எடுவார்கள் தேவனுக்கு மலிமை உண்டாவதாக அது எப்படி நல்லா ஒவ்வொருவருடைய சொல்சூழலையும் உங்களுடைய வாழ்க்கை அழகு வருங்காலத்தில் நாம் மேலான இடத்தில் இருக்க வேண்டும் அந்த இடம் ஜெயம்பற்றவர்களுக்குத்தான் கிடைக்கும் அவர் தோற்று போனவர்கள் மேல் வகுப்புக்கு போகிறது இல்லை என்பதை நாம் அறிவோம் இல்லவா அதே மூலமாக ஜீவித்தலையும் தோற்று போனவர்கள் ஜெயம்பர மாட்டான் ஜெயம்பராதவர்கள் மேல்நிலைக்கு போக மாட்டார்கள் நாம் அந்த நிலைக்கு போவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இவனமாக நடத்துகின்றார் அப்போ சொல்ல நான் பிரதமமான ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அப்படி நான் அவங்க ரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கின்றேன் இருக்கின்றது நாங்களும் இன்றி உட்கார்ந்து பேசும்போது சபையில் மாத்திரமல்ல உட்கார்ந்து தேவகாரியங்களை பேசும்போது எங்களுக்கு தெரிந்தவைகள் நாங்கள் கற்றவைகள் ஊழியர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் அறுபடியால் உலகத்தில் உலகத்தில் அன்பு அவைகள் மாயை அவைகள் உங்களை ஒரு நாள் ஏமாற்றுகிறோம் அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அவர்கள் அவைகள் பிசுவாசினால் உண்டானவை அது அப்படினால் உலகத்தில் உலகத்துள்ளவர்களும் என்று அதனால் தான் ஆலோசனை சொல்லுகின்றோம் தேவத்தராபத்திற்கு அதை எவ்வாறும் தேடினவர்களாக மேல்நிலை அடைந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்து தேவம் வைத்திருக்கிற அந்த அனைத்தையும் நாம் பெற்றுக் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதக்காரான ஆசாப்பு எழுதும் போது எழுதுகிறார் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தில் ஆசா விவீதமாக நாம் காணுகிறோம் நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார் ஆமா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய ஆலோசனைபடி நடக்கிற அல்லது ஆண்டவர உங்களுடைய ஆலோசனை நீர் என்னை நடத்துவே அப்படினா மகிமையாக இருக்கும் என்னுடைய மகிமையை சேர்த்துக் மேலா நடத்த சேர்த்துக் கொள்வதற்காக எனக்கு நீர் ஆலோசனை தருகின்றீர் என்று மேலே படிப்பீர்கள் என்றால் அவர்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சொந்த வந்துவிட்டது அவருடைய கால்கள் தள்ளாடுகளுக்கு அடிகள் சறுக்குதலுக்கு சத்தே தப்பித்திருந்து அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு மயி உண்டாவதாக காரணம் என்ன என்றால் அவர் வசிக்கின்ற அந்த கிராமத்தில் ஒரு துர்மார்கனை அவர் கண்டார் அந்த துன்மார்க்க நன்றாக சொல் சொல் என்று நோய் வழி இல்லை அவர் எங்கே விவசாயம் பண்ணினாலும் நோயில் பயிர் பிச்சைகள் என்று வருகின்றது அவன் எங்கே கணறு தோண்டினாலும் ஊத்து தோண்டினாலும் தண்ணீர் சுரக்கிறது இதை பார்த்து அவன் வீண் சொல்லிக் கொண்டு வருகிறான் இது தேவனுக்கு எப்படி தெரியும் கடவுளானு உண்டா கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு என்ன மேம்பே என்று அவன் பேசிக் கொண்டு வருகிறது ஆசாப்பு என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய மனிதன் கேட்டபோது இவரால் தாங்க முடியவில்லை நான் தேவனுக்காக இந்த உலகத்தை வருத்தி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணினால் நமக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்களும் இந்த துன்மார்க்கின் இதாயிருக்கின்றான் என்னுடைய காரணம் என்ன இதனுடைய முடிவை நான் காண வரைக்கிறோம் உழைந்திருக்க மாட்டேன் என்று தேவனுடைய ஆலயத்துகளே சென்று கதை போட்டு முழங்கால் நிற்க ஆரம்பித்தார் தேவனுக்கு மருமை உண்டாவதாக நிற்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய நீண்ட வெளிப்படுத்த பொன்மார்க்கன் ஒரு சர்க்களான இடத்திலே நிற்கின்றான் சர்க்களான தவறி விடுவான் என்று தெரியாம தவறி வந்தான் ஒருங்கி போய் விடுவான் இவரும் ஒரு மகிமையான இடத்திலே போய்கொண்டிருக்கின்றார் இதை கண்டபோது தன்னுடைய புத்தி கீழே எழுதுகிறார் யாரும் இப்படி சிந்திக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் தேவரங்களை ஆலோசனை தந்து நடத்துகிறவரில் நடவுங்கள் அதனுடைய முடிவு முடிவு மகிமையாக இருக்கும் அதனால் ஆலோசனை கொண்டு வந்து நம்மை சேர்ப்பார் என்று அவர் எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நடக்கிறதுனால் நமக்கு உண்டாகிற மேன்மை என்றால் மகிமையான ஒன்று இருக்கின்றது அது வரமிக்க முடியாது அது மனிதனுடைய கண்கள் காணவில்லை தேவன் அவைகளை நமக்கு சொல்லினால் புரியவும் முடியாது அவ்வளவு பெரிய நமக்கு ஆலோசனை தந்து வழி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பெரிய வெட்டு பிள்ளைகள் லோக்கல் பிள்ளைகளோடு பழக விட மாட்டார்கள் பிள்ளைகள் உயர்ந்த அவர்களாக பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி அவர்களை வளர்ப்பார்கள் அப்படி போக நாமும் இந்த உலகத்தில் அதாவது வேவன் சொல்லுகிறது நாம் தான் பெரிய ஜாதிகளாம் நாம் தான் தேவனுடைய மகாராஜர்களுடைய பிள்ளைகள் வேகன் சொல்லுகின்றது நீங்கள் மற்ற உலகத்தாரை போக அவர்கள் செய்கின்ற அன்பு செய்திகளை நீங்கள் செய்யாதீர்கள் அவர்கள் விரும்புகிறீர்கள் இன்று கிறிஸ்தவ எடுத்துக்கொண்டால் இன்று மாலையிலே அன்றைய காலையில் ஆறாயிரம் முடித்து இருப்பார்கள் மாலையிலேயே மத்தியானமோ சினிமா அல்லது மதுக்கடையில இருப்பார்கள் அல்லது சூதாடுகள் இடத்தில் இருப்பார்கள் எங்கும் இருப்பார்கள் இவர்கள் அல்ல நாம் இவர்களை அல்ல இப்ப தேவனால் பிறந்தவர்களை பற்றி நாம் பேசவிட்டோம் தேவத்தநாதத்திற்கு பயபு விட்டாவதாக தேவனால் பிறந்தவன் உலக தேவனால் பிறந்தவெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று கத்தளத்திற்கு சொல்லுகின்றது ஆலோசனைக்காரர்கள் அனைவரும் இருந்தார் ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்கள் அந்த ஜெயத்தை பெறுவார்கள் என்று வேதன் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஆலோசனை கேட்காதவர்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து போய்விடும் பரிதாபமாக ஆகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறபடியா நாம் ஒரு ஜெயம்பற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற காரியம் அதுதான் படிக்கிறீர்களா அந்த படிப்பில் ஒரு நோக்கம் இருக்கட்டும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் உங்களுக்கு இருக்கட்டும் படிக்க முடியாமல் போய்விட்டதா நீங்கள் செய்கின்ற தொழிலிலே இந்த லட்சத்தை என்று விரும்புகிறேன் வியாபாரம் செய்கின்றீர்களா உங்களுடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் நாம் கிறிஸ்துவுக்காக இறங்கி இருக்கிறோம் நாம் ஆணவிகள் ஆதி பிரசுத்தவா பிரசுத்த அடைந்த அதே நாம் அடைய என்ற அந்த நோக்கம் இருக்கட்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது கிறிஸ்து தேவனுடைய பலபாசத்தை நீங்கள் மேலா நாடுங்கள் பூமி குரல்கள் அல்ல மேலானவை நாடுங்கள் நம்முடைய நாட்டம் நம்முடைய எண்ணம் எதுவோ அதுவோ நம்முடைய வாழ்க்கையுடைய அமைப்பாக இருக்கும் அதற்காக நான் தேவனை ஆடலாம் எப்படியும் ஜீமிக்கலாம் என்றால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நாம் தேவனால் பிறந்தவர்கள் நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் ஜெயிக்க முடியும் அதற்கு ஆலோசனை தேவை ஆலோசனை கொடுக்கிறவர்களை மனதில் எதிர்க்காதீர்கள் ஆலோசனை கொடுக்கிறவர்களே மனதிலே எதராதீர்கள் எரிச்சல் படாதீர்கள் ஆலோசனை வேண்டாம் என்று எண்ணாதீர்கள் வாழ்க்கையில் ஆலோசனை ஜனங்கள் விழுந்து போவார்கள் யாருக்கு ஆலோசனை இல்லையோ அவர்கள் ஜெயம்பரமாட்டார்கள் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறபடி எல்லாம் நான் சோதனைக்கிறேன் இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை நாம் காணுகின்றோம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை நாம் ஒரு ஆசை அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் ஜெயம் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம தோல்வியடை செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அதான் சாத்தானுடைய சக்தி அந்த சாத்தானுடைய வேலை தேவ ஜனங்களை ஜெயம் பெற்றவர்களுக்கு அந்த உருளமான நிலத்திற்கு போக வரக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அழ முடியினால் அதற்கு மாறாக அவருடைய மனதை தசப்படுப்பதற்கு அவர் போராடுவான் இதிலே நாம் இந்த ஜெயத்தை படுவதற்கு இரண்டாவதாக பார்ப்பது சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று வேணும் சொல்லவில்லை சாட்சி நம்முடைய வாழ்க்கையில சாட்சியின் அனுபவம் இருக்க வேண்டுமா நமக்கே நாம் புகழ்ந்து கொண்டிருப்பதில்லை பிறால் பார்க்கும் தேவனுடைய பார்வையிலே நாம் சாட்சிகளா இருக்க வேண்டும் சாட்சி சொல்லுகிறதை பற்றி கேள்வதில்லை சாட்சிகளால் ஜீவிப்பதைப் பற்றி எழுதியிருக்கிறது சொல்லுகிற மக்கள் பெரும் ஊட்ட மக்கள் இருக்கின்றார் அன்ற ஒரு நாள் ஒருவர் வந்தார் பண்டிகைக்கு முந்தினார் அவரை ஒருவரால் வந்தார் அவர் தொடர்ந்து ஐக்கியத்துக்கு வருவார் என்று அவர் ஒரு பெரிய பிரசனை யாராக ஒருவராக போய் பிரசவம் பண்ணுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவரை ஜெவமணி விட்டு தங்கள் பிரச்சனையை நெருக்கின்ற வருபது ஜெவன வருவார் அப்படி அவர் ஜெயம் மண்டபத்துக்கு வந்திருந்தார் வரவில்லை தெய்வீக ஐக்கியத்தோடு முதலாவது தேவனை ஆராதிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் கற்பனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று நான் அவருக்கு சொன்னேன் இல்லை நாளைக்கு நான் என்ன ஒரு கோவிலுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று அவர் சொன்னார் நாளை பந்தரகோஸ்த பண்டிகை எனக்கு புஷ்டப்பட்டு இருந்து இப்படி எனக்கு ஆடர் கோயில் போய் நீங்கள் இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு மயமத்தாய் பெற்றவர்கள் அல்லவா பரிசுத்தாவியான அனுஷ்டிக்க வேண்டும் அவர்கள் அல்லவா அதாவது பற்றிய வரணைப்பு அவர்கள் அல்லவா அவரை பற்றிய நேர்மையை எடுத்துரைக்க முடியும் நீங்களே கிறிஸ்துவின் அவர் கிறிஸ்தவன் அல்ல எங்க வேணும் சொல்லி இருக்குமா நீங்கள் அல்ல அப்படி இருக்குமா நீங்கள் எப்படி கிறிஸ்துவை பற்றியாலும் கிறிஸ்துவ ஆதையானவரை பற்றி நீங்கள் பேசவும் அதை நீங்கள் பண்டிகை கொண்டாலும் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அனுபடினால் ஒஞ்சிக்கப்படாதீர்கள் தேவனை ஆராதீங்கள் தேவனுக்கு சாட்சியாயிருங்கள் என்று நான் அவருக்கு சொல்லி அனுப்பினேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனுபடினால் சாட்சியின் வசனத்தினால் மனிதனுக்கு ஜெயம் கிடைக்கும் சத்துருவாயின் சத்துருவானால் உலகத்தின் காரியத்தில் இருந்து அவனுக்கு ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் தேவனே சுமிக்கிறேன் தேவன பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சாட்சி என்றால் என்ன சொல்லும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் அண்ணுள்ள யூதர்கள் நீர் மேசுயாவா நீர் கிருசுவா ஏன் எங்களை நீர் பிணா்களால் அனுப்பப்பட்டவர்தானா என்பதை எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரீகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளால் இல்லாதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் ஆனால் அவர் பிறந்த பிறப்ப நம்பர்களுக்கு தெரியும் அவர் யூக காலத்திலே பிறந்தார் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தார் ஆனால் அவருடைய செயல்களை நாம் பார்த்தால் மிகவும் இருக்கிறது அவருடைய ஜீவியத்தை பார்த்தால் அது மனிதனால் முடியாதது ஜீவி அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனபடியால் அவர்கள் கேட்கின்றார்கள் நீர் யார் நீர் யார் அவர் எங்களுக்கு என்னபோது அண்டவராகிய தேவன் அவர்களுக்கு விதமாக சொன்னார் என்று நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக பிரபுத்திரமாக அது உங்களுக்கு சொல்ல நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிளாவை நாமத்தினாலே நான் செய்கிற கிருதிகளே என்னை குறித்து சாட்சி இடுகிறது தேவனுக்கு மைந்து உண்டாவதாக சாட்சி என்று சொல்லும் போது அதாவது தேவன் அவருக்கு விதித்த அந்த வழியிலே அவர் நடந்தார் தேவனாகி கர்த்தர் என்னும் ஐந்தாம் அதிகாரத்தில் கொஞ்சம் விரிவாடு இருக்கிறது பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ஆறாவது வாக்கியம் எனக்கு உண்டு நிறைவேற்றும் எனக்கு கற்பித்ததும் எனக்கு கற்பித்ததும் என்று என்னை குறித்து எனக்கு கற்பித்ததும் நான் செய்கிற கிரியே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது தேவர் எனக்கு கற்பித்ததோ என்னை குறித்து சொன்ன எல்லா காரியங்களை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்றால் பிதாவின் சுத்தத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன் இதுதான் சாட்சி என்று அந்தவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் மைமை உண்டாவதாக என்னை அனுப்பின பிதா என்னை அறியானவர்களே நம்முடைய வாயினாலே நாம் சொல்லுகிற சாட்சி இரண்டாவது அது சொல்ல வேண்டும் ஆனால் நாம் சொல்லாமல நம்முடைய செய்திகளை வைத்து நம்முடைய கிரிகளை வைத்து இவர்கள் தேவ ஜனங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று பிறர் அறிவும் சாட்சியும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் நாம் மற்றவர்களை போல வாழ்ந்து மற்றவர்களைப் போல பேசி மக்களை போல ஜீவித்து மற்றவருடைய வார்த்தையினாலே நாங்கள் மேன்மை என்று சொல்லுகிற சாட்சியினால் அது சாட்சி ஆகாது தேவையில ஒரு பட்டியலை பிள்ளைங்கள கீழ்படியுங்கள் கீழ்படியுங்கள் புருஷருக்கு கீழ்படியுங்கள் வேலைக்காரர்களே எஜமான்களுக்கு கீழ்படியுங்கள் இப்படியே ஒரு பட்டியல் வேகத்தில் கொடுத்திருக்கிறது தேவனுக்கு மயும உண்டாவதா இப்படி நடந்துவிட்டால் அது சாட்சி ஆகிவிடும் இவர்கள் தேவ ஜனங்கள் புதிய பிள்ளைகளா அவர்கள் கத்துணைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற சாட்சிகள் உலகத்தை வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புத்தகத்தில் நாமக்கனார் கிரிக்கி போடாமல் தேவருக்கு மகிமை உண்டாவதாக ஜெயம் பெற்றவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும் அவருடைய வாழ்க்கை நேர்மைப்படுத்தப்படும் ஜீ புஸ்தகத்த பெயர் கிருக்கப்படாது அவர்கள் மாத்திரம் அந்த தீவீக ஆசீர்வாதத்தை தேவடைய சோதரிப்பார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மைமுண்டதாக தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயித்தவர்கள் ஜீவ லட்சத்தை போஷிப்பார்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் தேவனால் போஷிக்க மறைவான மன்னாவினால் போஷிக்கப்படுவார்கள் ஜெயம் பெற்றவர்கள் தேவன் வைத்து வருகிற மகிமே ஆண்டவராக சிறு கிருஷ்ணர்களால் மலையிலே மர்வமானார் அவருடையாலும் வெறுக்கக்கூடாது அவ்வளவு உண்மையாக இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவர் ஜெயம் பெற்றவராக இங்கே காட்சி அளித்தார் இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனுடைய கிருபினால் ஜெயம்பெற்றவர்கள் யாரோ அவர்களுக்கும் அதே அனுபவம் கொடுக்கப்படும் வெண்வஸ்தரம் தரிக்கப்படும் அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தவத்தில் இருக்கும் கீழ்க்கப்படாது என்று சொல்லியிருக்கிறபடினார் ஆண்டு நான் சோத்திருக்கிறேன் ராமத்திற்கு மலிமை உண்டாவதாக நான்காவது ஆக வழிபடுதல் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக இருப்பான் இந்த கட்டிடத்திலே அநேக இருக்கின்றது ஆயிரக்கணக்கான செங்கல் கொண்ட சுவர்கள் தான் ஒவ்வொரு சுவர்களே ஆயிரக்கணக்கான செங்கல்களும் இருக்கின்றது பலவிதமான பல பதவான பொருட்களை கொண்டுதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அவைகளை சொல்லவில்லை அவைகளை சொல்லவில்லை ஜெயம்பற்றவர்கள் ஆலயத்தை தாங்கக்கூடிய தூணாக இருப்பார்கள் அவர்கள் முக்கியாக இருப்பார்கள் அந்த தூண் விழுந்துவிட்டால் ஆலயம் விழுந்துவிடும் அடுபடியால் ஜெயம்பத்தவர்களை கொண்டுதான் அதை கற்று செய்கின்றார் அவர்கள் என்றும் இருந்து அசைக மாட்டார்கள் அந்த கட்டணத்தை தாங்கி நிற்கிற தூண் சொல்கிறார்கள் அப்புறம் பேருமாறு இருப்பார்கள் இது ஜெயம்பெற்றவர்களுடைய அனுபவம் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனுடைய ஆலயத்தை ஸ்தாபனத்தை தாங்கக்கூடியவர்கள் தூணாக இருக்கின்றார்கள் இந்த தூணை என்ன செய்ய ஜெயம்பெற்றவர்களாகத்தான் இந்த காரியம் நடக்கும் என்று நாம் காணுகின்றோம் மற்றவர்களை பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லையே அவர்களை கொண்டு என்ன செய்ய முடியும் எவ்வளவோ வேலைகள் நடக்க இருப்பார்கள் திருச்சியுடைய வரிசையை பிடிப்போம் ஐந்தாவதாக வெளிப்படுவதில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நாம் ஒருவர் நான் ஜெயங்கொண்டியின் திராவிட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நான் ஜெயம்பத்து நான் சிங்காசனத்தில் அருள் வேண்டும் உலக உலக தெரிகிறவர்கள் இவ்வளவு பெரிதான நன்மைகளை பெறப்போகிறார்கள் அதற்காக நான் தேவனை துவக்கிறேன் தேவனுடைய பரிசு கிராமத்திற்கு வலிமை உண்டாவதாக ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள் என்று இருபத்தி அதிகாரம் ஏழாவது வாக்கியத்திலேயும் நான் வாசிக்கின்றோம் வெளிப்படுத்துல இருபத்தி ஒன்று வசராம் ஏழு கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவனின் குமாரனாயிருப்பான் தேவனுக்கு மைமை உண்டதாக எழுதப்பட்டவர்கள் கொஞ்சம் எழுதப்படாத இவ்வளோ அன்றைய சமூகத்தில் இருக்கிறது இருக்கும் அதுபடியினால் ஜெயம்பற்றவன் எல்லா பற்றியும் அந்த ஜெயம்பற்றவனுக்கு நான் தேவனாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக குமாரத்தியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறபடியினால் நாமும் ஜெயம்